يا قَوْمِ ذُقُرُوا الْعَرْضَ الْمُقَدَّسَةَ الَّتِي كَتَبَ اللَّهُ لَكُمْ فِيهَا وَلَا تَرْتَدُّوا عَلَى أَدْبَارِكُمْ وَلَا تَرْتَدُّوا عَلَى أَدْبَارِكُمْ فَتَنْقَلِبُوا خَاسِرِينَ قَالُوا يَا مُوسَى إِنَّ فِيهَا قَوْمًا جَبَّارِينَ وَإِنَّ لَن نَّدْخُلَهَا حَتَّىٰ يَخْرُجُوا مِنْهَا فَيَخْرُجُ فإن مِنْهَا فَإِنَّا دَاخِلُونَ فَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سَيُؤْتَوْنَ بِعُنَاسٍ مِنْ أُمَّتِي أَعْمَالُهُمْ مِثْلَ الْجِبَالِ فَقَالَ الصَّحَابَةُ مَنْ هُمْ يَا رَسُولَ اللَّهِ هِيَ لَهُمْ مِنَّا وَمِنْ آبَائِنَا الْجِلْدَتِينَا يُصَلُّونَ كَمَا نُصَلِّي وَيَصُومُونَ كَمَا نَصُومُ ويزكوا كما نوزك ولكن ينسفه الله نفسا ولكن اذا عرضت لهم الدنيا قفزوا اليها او كما قال عليه الصلاه والسلام சங்கிகிரிய கன்னேத்துคุரிய மேலான பெரியார்களே கனவங்களே சகோதரர்களே الله سبحانه وتعالىனுடைய மிகபேரு அருளின் காரணமாய் பெரிய பேர் புகாرس காரணமாய்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 வேளாண் பெரியார்களே கணவான்களே சகோர்களே துன்யாவுல மாத்திரம் அடியார்கள் வெற்றி அடைந்துவிடக்கூடாது ஆகிராவில் உள்ள அந்த மிக நீண்ட வாழ்க்கையில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களை அனுப்பி அடியார்கள் பாவத்தில் வழிகேட்டில போகக்கூடிய வேலையில அவர்களுக்கு உண்மையான வழியை அல்லாஹு சுபானகத்தால அவ்வப்போது காட்டிக் கொடுத்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு நபிமார்கள் வார காலத்தில் ஒவ்வொரு விதவிதமான பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும் நடந்து கொண்டிருந்தன ஹதரத் மூசாலிஹி சலாத்து சலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு தவறு அவர்களுக்கு முன்னாள் உள்ள ஹதரத் நோஹாலிஹி சலாத்து சலாம் அவர்களுடைய காலத்துல இன்னும் தவறு ஹதரத் ஷாயிப் அலேஹி சலாத்து சலாம் காலத்துல ஒரு தவறு என்றா ஹதரத் ஈசா அலேஹி சலாத்து சலாம் அவர்களுடைய விதமான தவறு ஒவ்வொரு காலத்துல வித்தியாசமான தவறுகளும் பாவங்களும் குற்றங்களும் நடந்து கொண்டிருந்தன உலகத்துல முத முதல்ல வணக்கம் ஏற்பட்டது ஹதரத் லூ அலே சலாத்து அவர்களுடைய அந்த சந்ததியிலிருந்து தான் உலகத்துல முதலாவது சிறுக்கு ஏற்பட்டது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 எந்த அளவுக்கு அவர்கள் சிலர்கள் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க அவர்களில் சிலர் சிலர்களை பார்த்து சொல்லுவாங்க லா கதருக்கும் உங்களுடைய தெய்வங்களையும் நீங்க விட்டுவிட வேண்டாம் வத்து என்று சொல்லக்கூடியது அந்த நல்ல ஒரு பெயர்ந்துவர்களுடைய பெயர் இவர்களையும் மணங்குவதை நீங்க விட்டுடாதுங்கிறது சொல்லி அவர்களை சிலர் சிலர்களை பார்க்க கூறக்கூடிய அளவு உலகத்தில் முத முதல்ல ஏற்பட்ட சிறுக்குதுலாம் அவருடைய காலத்தில்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 ஏன் அவர்கள் இவ்வளவு பெரிய பாவங்களை குற்றங்களை தவறுகளை செய்வதற்குரிய மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இல்ல அல்லாஹவை உள்ளால் உள்ளபடி அவர்கள் இன்னும் அறியல்ல அல்லாஹுடைய வல்லமைய விலங்கல்ல அவனுடைய குதிரத் அவனுடைய சக்திய விலங்கல்ல அதனால தான் அல்லாஹுவிற்கு மாறி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாகவால் அனுப்பப்பட்ட தூழ்வர்களுக்கு ரசூல்மார்களுக்கு மாறி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால நபிமார்கள் முத முதல்ல தன்னுடைய சமூகத்தினர்களுக்கு அல்லாகவே விளங்க வைத்தார்கள் மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே கடைசியிலே வந்த முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஈமானை படித்துக் கொடுப்பதற்காகவே மாத்திரம் சுமார் பதிமூன்று வருடத்தை ஒதுக்கினார்கள் அந்த பதிமூன்று வருட கால எல்லைக்குள்ளான முக்கியமான கடமைகளோ சட்டத்திட்டங்களோ உத்தரவுகளோ நிபந்தனைகளோ சகாபாக்கள் ஈமானை படித்தார்கள் முழு உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் அம் அவனுக்கு உலகத்தில் நிகர் வேறு யாரும் இல்ல அவன் தனித்தவன் அவனுடன் பயப்படக்கூடிய வேற எந்த ஒரு இறைவனும் உலகத்தில் இல்லா ரப்பும் ஆதரவுக்கூடிய வேற எந்த ஒரு கடவுளும் இல்லா வசீருன் அவனுக்கு அல்லாஹுவை சந்திப்பதற்காக அவன் தனக்கு ஒரு அமீர ஒரு அமைச்சர ஒரு செக்கரித்தை ஏற்படுத்தி அவன் லஞ்சம் வாங்கக்கூடிய செக்கரிசி யாருமே அல்லாஹுக்கு கிடையாது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அல் அவ்வல் பிலா இப்பா ஆரம்பமானவன் அவனுடைய ஆரம்பத்திற்கு ஆரம்பமே கிடையாது அல்சிஹா அவன் முடிவானவன் அவனுடைய முடிவுக்கும் முடிவு இல்ல அவனுடைய ஆரம்பத்திற்கும் ஆரம்பம் இல்ல முழு உலகத்தையும் அல்லாஹு இயக்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் நாடினா வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான் அவன் நாடினால் வஸ்துக்களை வைத்தும் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் அவனால் இருக்க முடியும் வஸ்துக்கள் இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகணும் என்பதில்ல அல்லா நாடினால் வஸ்துக்கள் இருந்தும் தேவைகள் பூர்த்தியாகாது அவன் நாடினால் வஸ்துக்கள் இல்லாமலும் தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் மேலான பெரியார்கரே கரவான்கலே சகவர்களே முத முதல்ல முகமது சல்லாஹ் அலைய வல்லம் சகாபா கலிக்கின்ற யசீனை கொடுத்தார்கள் நபி அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள காலத்துல கிறிஸ்தவர்கள் அவர்கள் முழுமையாக வஸ்துக்களை விட்டுட்டாங்க அமல்கள் வெறும் சிக்கிர சிலாவத்தில் மாத்திரம் ஈடுபட்டு புறவரத்தை மேற்கொண்டார்கள் ஆனா புறவரம் என்பது இஸ்லாத்துல இல்ல வியாபாரம் செய்யாம குடும்பம் நடத்தாம தொழில் செய்யாம அனைத்தையும் ஒதுக்கி குடும்பத்தை மனைவிய மக்களை ஒதுக்கி ஒரு இடத்தில் கொண்டு வெறும் வணக்கத்தில் மாற்றம் ஈடுபடுவது அதுவும் இஸ்லாம் அல்ல சட்டங்களை விட்டுமனு தொழில் வியாபாரம் பணம் பணம் என்று வைத்திருக்கின்றான் அவனுக்கு என்று கடமைகளையும் வைத்திருக்கின்றான் தேவை குழந்தைகளுடைய குடும்பத்துடைய தேவை அந்த தேவைகளை பூர்த்தி ி செய்யும் வேண்டும் அல்லாஹைய உத்தரவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் இரண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணி இரண்டையும் சமாளித்து வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய வேலையில தான் அவர் அல்லாவுக்கு நெருக்கமானவராக ஆகலாம் உலகத்திலே அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் ஒரு கால வரையறையை ஏற்படுத்தி இருக்கின்றான் அது மனிதனாக இருந்தாலும் சரி ஜிண்களாக இருந்தாலும் சரி மலக்குமார்களாக இருந்தாலும் சரி வானம் பூமி எறும்பு யானை எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திற்கும் அல்லா ஒரு கால வரையறை ஏற்படுத்தி இருக்கின்றான் பின்னால் அவைகள் அனைத்தும் முடிந்துவிடும் அல்லாஹ் ஒருவனை தவிர அவன் நித்திய ஜீவனாக இருக்கின்றான் கையூ நிரந்தரமான ஆரம்பத்திற்கு ஆரம்பம் இல்லை அவனுடைய முடிவுக்கு முடிவில்லை அல் அவ்வல் பிலா இப்திதா ஆரம்பம் இல்லாமல் ஆரம்பமானவன் அல் ஆசிர் பிலா இன்சிஹா முடிவே இல்லாமல் முடிவானவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் அவன் அல்லாத அவனுடைய அனைத்து படைப்புகளும் ஒரு நாளைக்கு முடிந்துவிடும் அந்த படைப்புகளில் ஒன்றான இந்த உலகம் முடிவதற்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால் முகமது சல்லாஹு அலைகி வசல்லம் பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் சொன்னது இன்று கண்கூடாக நிதர்சனமாக நமக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன நபியவர்கள் கயாம நாள் உண்டாகுவதற்கு முன்னால் சில பெரிய அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சில சிறிய அடையாளங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பெரிய அடையாளங்கள் கயாம நாளை மிகவும் அன்பித்ததற்கு பின்னால் அதற்கு அவர்கள் உலகத்திற்கு வந்ததன் பின்னால் தான் ஏற்படும் ஆனால் நபி அவர்கள் உலகளாவிய அடிப்படையில் நடந்து கொண்டே இருக்கின்றன வெகு விரைவிறை மனிதர்களுக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இஸ்லாத்தில் அதனுடைய பெயரை தவற வேற எதுவுமே இருக்காது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த காலத்திலே எடுத்துக் கொள்ளலாம் அந்நியவர்களை போன்று நம்மில் சிலர்களும் இஸ்லாத்தை ஏதோ பெயருக்காக இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அவர்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் இஸ்லாமிய இஸ்லாம் என்ற அந்த பெயரை தவிர அவர்களுடைய வாழ்க்கையில இஸ்லாம் இருக்காது இஸ்லாம் இஸ்லாம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்காது நாம் பார்க்கலாம் வாகனங்களிலே இஸ்லாத்தை பற்றி எழுதியிருப்பார்கள் அல்லாஹுபி பற்றி எழுதியிருப்பார்கள் குரானை பற்றி எழுதியிருப்பார்கள் ரீட் குர் ஆன் குரானை என்று கூறுவார்கள் ஆனால் குரான் ஓதக்கூடியவர்கள் குறைவு அல்லாஹுடைய சக்தி பவர் அல்லாஹ் என்று எழுதியிருப்பார்கள் ஆனால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் குறைவு ஆக இஸ்லாத்தை பற்றி மகாநர்களிலையும் நிகழ்ச்சிகளிலேயும் அமர்வுகளிலையும் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கிலே பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்காது வாழ்க்கையும் அவர்களிடத்திலே இருக்காது அவர்களுடைய காலத்திலே உள்ள பள்ளிவாசல்கள் பெரிய அளவுலே கட்டப்பட்டிருக்கும் அமல்களை விட்டும் வணக்கங்களை விட்டும் அந்த பள்ளி வாசல்கள் இவ்வளவு கட்டியிருக்கின்றார்கள் வெளிநாட்டில் வரக்கூடியவர்கள் வாசல்கள் உலகத்துடைய பல பாகங்களில் இருக்கின்றது சொன்னார்கள் பெரிய அளவுடைய ஆலயங்களை அவர்களுடைய அலங்காரம் செய்வதை போன்று இஸ்லாமியர்கள் பள்ளி வாசல்களை அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பார்கள் நாம் பார்க்கலாம் லைட்டுகளை கொண்டும் வகையான காப்பட்களை கொண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து பள்ளியில் காரணமாக அடிக்கடி திருட்டு போகின்றது என்ற ஒரு காரணத்தை வைத்து தொழுகையுடைய நேரம் முடிந்துவிட்டால் சில இடங்களில் பள்ளிவாசலுடைய களவுகள் அடைக்கப்படுகின்றது மாத்திரம் கட்டப்பட்டதல்ல பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்பது நபியுடைய காலத்தில் பெரிய பெரிய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக அந்த சகாபாக்கள் கல்வியை கற்ற பெரிய யூனிவர்சிட்டி அதே மத்திய நபவித்தான் திகழ்ந்த முஸ்லிம்களுடைய அனைத்து நல்ல விடயங்கள் முடிவு செய்யப்படக்கூடிய இடம் பள்ளி வாசல்கள் யுத்தங்களுக்காக வேண்டி கொடிகளை கொண்டு வந்து இடம் பள்ளி பணத்தை சேகரிப்பது பள்ளிவாசல் இப்படி பள்ளி வாசலில் அதிகமான கயிறுகள் நடந்திருந்தன ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் பள்ளி வாசல்களை சாதனங்களை கொண்டு அலங்கரித்ததன் காரணமாக பள்ளி மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மேலும் சொன்னார்கள் அந்த காலத்திலே வாழக்கூடிய கீழே உள்ளவர்களில் அவர்கள் தான் மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள் வெளியாகி அவர்களின் பக்கமே போய் முடிந்துவிடும் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் சில விஷயங்களை வீட்டு சமூகத்தை இரண்டு துண்டாக குழப்பங்களை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நபிவர்கள் சொன்னார்கள் அந்த காலத்திலே உள்ள ஒரு சில உளமாக்கள் வானத்திற்கு கீழே உள்ளவர்களில் மிகவும் கெட்டவர்களாக இருப்பார்கள் சொன்னார்கள் சகோதர்களே இது போன்ற பல சிறு அடையாளங்களை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சொன்னார்கள் வரக்கூடிய வேலையில் காலம் சுருங்கிக் கொண்டே செல்லும் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று ஒரு மாதம் ஒரு வாரத்தைப் போன்று ஒரு வாரம் ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை அளவில் காலங்கள் நெருங்கிக் கொண்டே செல்லும் என்ற அந்த நூற்று இல்லாவிட்டாலும் அதற்கு பக்கத்தில் முடிந்து சில மாதங்கள் கூட கழியவில்லை போய் தோன்றும் அடுத்த வருடத்துடைய ஒரு மாதத்துடைய தலைப்புறையை பார்த்து சில நாட்கள் கூட கழியவில்லை அடுத்த மாதத்துடைய தலைப்புறையை கண்டுபிடுவோம் அந்த அளவுக்கு காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கும் அந்த காலத்தில் உள்ள நேரத்தில் உள்ள பரக்கத்துகள் உணவிலே உள்ள ஆடையிலே உள்ள நம்முடைய பணத்திலேயும் பறக்கில்லை நம்முடைய உணவிலையும் பறக்கத்தில் ஏன் மனிதர்களுடைய செயல்கள் கெட்டுவிட்டதன் காரணமாக நாளுக்கு நாள் அவைகளுடைய குறைந்து கொண்டே செல்கின்றது நமக்கு முன்னால் வாழ்ந்த சரித்திரத்தை நாம் மறைந்துவிட முடியாது அவர்களுடைய நம்முடைய வாழ்நாள் படித்து முடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்களுடைய நேரத்தில் அல்லாஹ் உள்ள மிக முக்கியமான ஒரு து நாட்களில் அந்த பத்விர் ஜாலேன் என்ற கிட்டில் பாவி எழுதி முடித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய காலத்திலையும் அல்லாஹ் பறக்க செய்திருக்கின்றார் மேலான பெரியாரளே அன்பிற்குடிய கணவான்களே சகோதரர்களே மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் நான் என்னுடைய கண்ணால் கண்டதில்லை முதல் கூட்டம் முதலாவது கூட்டம் சில ஆண்கள் அவர்களுடைய கைகளில் மாட்டுடைய வாழை போன்ற சாத்திகள் இருக்கும் அந்த அடித்து ம துணிகளுக்கும் ஆடை என்று மார்க்கத்திலே பொருள் அல்லது மெல்லிய ஆடைகளை அணிவார்கள் இந்த மூன்றும் நிர்வாணத்துடைய மறு இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம் சர்வசாதாரணமாக அந்நிய பெண்களை விட்டுவிடுவோம் நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய வீட்டிலே வளரக்கூடிய பெண்களுடைய எடுத்து பார்க்கலாம் ஆண்களுக்கு கூட கூச்சமாக இருக்கும் குட்டையான ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள் மெல்லிய ஆடையும் நிர்வாணத்துடைய மறுபொருள் ஆண்கள் கூட இருக்கமாக அணிய கூடாது ஆடைகளை கொஞ்சம் அணிந்தால் அதுவும் பூர்த்தியாக உடலை மறைக்காது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வெளியிலே தெரிவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது நபியவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்கள் ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள் முமிலாத்துன் ஆண்களை தன் பக்கம் சாய வைப்பதற்கு எத்தனையோ யுக்திகளை எத்தனையோ தந்திரங்களை கையாள்வார்கள் அதோடு நின்று அவர்களுடைய மொழியை பற்றி கூட நபியவர்கள் சொன்னார்கள் தகாபாக்களுடைய கற்பனையில கூட வந்திருக்காது நபியவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணிகளுடைய தலைமுடின அஸ்மத்தில் மா இலா வேஷமாகக்கூடிய காற்றில ஒரு ஒத்தகம் வேஷமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற முதுகிலே உள்ள சொன்னார்கள் நுழைவது ஒரு பக்கம் இருக்க அதனுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே மக்கள் பள்ளிசலுக்கு வருவார்கள் அவர்களை தொழுவிக்கக்கூடிய இமாம்களை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள் ஏதோ பள்ளிவாசலுடைய தொழுகை நடத்த வேண்டும் அது அல்லாத வேறு யாரும் தொழுவிக்க கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகை மிக முக்கியமான ஒரு வணக்கம் இரண்டு பேர் இருந்தால் ஒரு இமாமாக நின்று மற்றவர்கள் மாமூமாக நின்று ஜமாசுடன் சொல்ல வேண்டும் ஆனால் அதிகமான மனிதர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் தொழுவிப்பதை விட்டும் அவர்கள் பின்வாங்குவார்கள் அதற்குரிய காரணம் என்ன தொழுகையுடைய மசாயல்கள் தெரியாது சட்ட திட்டம் தெரியாது செய்ய வேண்டும் என்ற இந்த சாதாரண மசாயல்கள் தெரியாததன் காரணமாக இமமாக நின்று தொழுவிப்பதற்கு மக்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் உலக அடிப்படையில் பார்க்கலாம் ஒரு மிஷின் வந்துவிட்டது என்றால் ஒரு சாதனம் வந்துவிட்டது என்றால் ஒரு கருவி விட்டது என்று சொன்னால் முதல் பெரியவன் வரை ஆண்கள் முதல் பெண்கள் வரை எல்லோருக்கும் அதை இயக்க தெரியும் அதை பாவிக்க தெரியும் நாளுக்கு நாள் முன்னேற்றம் உடையிலே முன்னேற்றம் நடையிலே முன்னேற்றம் வீட்டிலே முன்னேற்றம் கடையிலே முன்னேற்றம் ஆனால் தீனிலே அதே மாதிரி தான் ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாலாவை கொண்டு வந்து வைக்கப்பட்டால் பள்ளியில் உள்ள இமாம் எழுப்பி சொல்ல வேண்டும் முதலாவது இல்லாவிட்டால் அதிகமான மக்களுக்கு அடிப்படையில் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி ஆனால் வீட்டில் வீட்டு சாமான்கள் முன்னேற்றம் மார்க்கத்தில் அந்த அளவுக்கு பொறுபோக்காக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னது நடந்து கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே அங்கிருக்கைய கனவான்களே சகோதரர்களே சொன்னார்கள்ட்டால் இவர் சாகடிப்பதற்காக அவரை கொலை செய்வதற்காக அவரை தீர்த்து கட்டுவதற்காக இவர் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் சொன்னார்கள் ே நடந்து கொண்டிருக்கின்றது மூன்று பேர்கள் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஒருவர் எழுந்து மற்ற இரண்டு பேரும் அவரை பற்றி புறம் பேச ஆரம்பிக்கின்றார்கள் வெளி நண்பரை போன்று காட்டி தருவார்கள் ஆனால் விரோதியாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே நபர்கள் சொன்னார்கள் நம்முடைய அரபு நாட்டுடைய பூமிகள் கூட காய்ந்த வறந்த இந்த பாரி பூமிகள் சோலை மாதிரி ஆக்கப்பட்டு வரும் இதுல நஞ்சவனங்கள் ஏற்படுத்தப்படும் ஊற்றுக்கண்கள் அதாவது ஆறு செயற்கையான முறையிலே என்று சொன்னதும் சென்றவர்களுக்கு தெரியும் நபியோர்கள் சொன்னார்கள் அரபு நாட்டுடைய பூமி கூட சோலைவனமாக பூங்காவனமாக மாறி அங்கே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள் கடைசி காலம் வர வர மனிதர்களுடைய நோக்கம்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 அதிகமாகிவிடும் பயந்தவர்கள் அவ்வாறு அவர்கள் அவர்கள் வரவில்லையோ என்றும் கூற மாட்டார்கள் வந்துவிட்டாலும் என்று முன்னால் அழைத்தும் பணத்துடைய நடந்து கொண்டிருக்கின்றது பணம் சம்பாதிக்க வேண்டும் அதற்கு கத்தலையோ அதற்கு மார்க்கோ வரை அவைகள் அதிகமானவர்கள் ஏதாவது என்பதற்காக தடை செய்யப்பட்ட முறைகளில் பணங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரியால் நபியர்கள் சொன்னார்கள் அடையாளங்கள் நடக்கும் எந்த அளவுக்கு மாலையில் அவர் மாறிவிடுவான் தீனையே விட்டுவிடுவான் நாம் பார்க்கலாம் ஒரு போஸ்ட் கிடைக்க என்பதற்காக ஒரு பதவி கிடைக்க என்பதற்காக ஒரு புகழ் கிடைக்க என்பதற்காக உலகத்தில் நம்முடைய பேர் பதிவு செய்யப்பட என்பதற்காக நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பெயருடன் என்பதற்காக விட்டுவிடக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னால் சில பெரிய அடையாளங்கள் ஏற்படும் அந்த வேளையில் முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பறக்க செய்வான் எந்த அளவுக்கு பரக்கத்தை சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய வைத்துக் கொண்டு எடுப்பதற்கு வெளியாகி விடுவான் அதை சரிப்படுகின்றது மறைந்திருக்கக்கூடியவிடு பிரியோசனங்களை வெளியே கொண்டு வந்துவிடு என்று அல்லா கூறுவான் பூமிக்கு பெரிய வெளியிலே கொண்டு வந்து கொட்டப்படும் பயங்கரமாக நடிக்கப்படக்கூடிய நேரையில் அருது அஸ்காலஹா பூமி தனக்கு கீழால் உள்ள அனைத்து சுமைகளையும் வசுக்களையும் தங்கங்களையும் அதை வெளியிலே கொண்டு கொட்டிவிடும் வக்காலர் இன்சான் மனிதன் கேட்பான் மாலஹா ஏ பூமியே உனக்கு என்ன பட்டு விட்டது அந்த பூமி கூறும் தனக்கு கீழால் உள்ள அனைத்து செய்திகளையும் அறிவித்து விட்டு அந்த பூமி கூறும் உன்னுடைய ரப்பு தான் எனக்கு வகையறிவித்தான் இவ்வாறு அறிவிக்கும்படி என்று பூமிக்கு கீழால் உள்ள அனைத்து பொருட்களும் மேலே கொண்டு வந்து கொட்டப்படும் எந்த அளவுக்கு வஸ்துக்கள் அல்ல மறக்க செய்வான் என்றால் நபிவர்கள் சொன்னார்கள் ஒரு மாதுளம் கனியை ஒரு மாதுளம் கனியை ஒரு குடும்பம் சாப்பிடக்கூடிய அளவில் அந்த மாதுளம் கனி அவ்வளவு பெருசாக இருக்கும் யாரும் நினைக்காதீர்கள் சொன்னது நடந்து கொண்டே இருக்கின்றது நடக்கும் ஒரு மாதுளம் களியை ஒரு குடும்பம் சாப்பிடுவார்கள் அதனுடைய தோளுக்கு கீழால் குடையை பெரிய ஒரு குடும்பம் நின்று நிழல் பெறுவார்கள் ஒரு மாற்றிலே கடக்கக்கூடிய பாலை ஒரு பெரிய குடும்பமே சாப்பிட்டு அதை குடித்து தன்னுடைய பசை அது மா மிருகங்கள் மனிதர்களுடன் வந்து பேசும் செருப்பு பேசும் அவளுடைய பேசும் அவருடைய பேசும் என்றெல்லாம் முகமது பெரியார்களே அன்பிற்குரிய அதற்கு பின்னால்தான் அவர்கள் பிறப்பார்கள் ஆட்சி கிடைக்கக்கூடாது என்று ஒளிந்து மறைந்து அவர்கள் மதீனாவில் மக்காவுக்கு வந்து வளம் வந்து கொண்டிருப்பார்கள் மகாபு இப்ராஹிம் என்ற இடத்திற்கு மத்தியில் தபாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலிருந்து ஒரு சப்தம் வரும் தான் அல்லாஹுடைய முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய என்று ஒரு சப்தம் ஒன்று கேட்கும் கூறுகின்றார்கள் அந்த உலகத்தில் கரத்தை பிடித்து அவர்களுடன் பை அசை அவர்களுக்கு பின்னால் முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்று திரல்வார்கள் இந்த முனையிலே இருந்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே பயங்கரமான சண்டை அந்த வேலையில் முஸ்லிம்களுக்கு அல்லா எந்த அளவுக்கு செய்வான் என்று சொன்னால் மரங்கள் முஸ்லிம்கள் உதவி செய்யும் மரங்களும் பேசும் கற்களும் பேசும் பாறைகளும் பேசும் நடிகர்கள் சொன்னார்கள் பின்னால் ஒறிந்து கொண்டால் அந்த மரம் கூறும் இதோ என்னுடைய முஸ்லிமே அல்லாவுடைய அடிமையே எனக்கு பின்னால் உன்னுடைய விரோதி மறைந்திருக்கின்றான் ஓடி வந்த அவனை கொண்டுவிடு என்று மரங்களும் பேசும் இல்லல் அல்லது விருத்தின் அவர்கள் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது இலையை அதற்கு பண்ணக்கூடிய முறையில் பல லட்சம் செலவழித்து மரத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் வெகு விரைவில் நமக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடத்தி இருக்கின்றது அந்த வேலையில் இந்த மரம் மட்டும் தான் நம்மை காட்டிக் கொடுக்காது என்று கூறக்கூடிய அளவில் முகமது அவர்களுடைய சொல்லை மேலான பெரியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்காக உதவி செய்வான் என்று சொன்னால் தீனியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அதனுடைய கடல் பிரதேசத்திலையும் பெரிய ஒரு சுவர் இருக்கும் அதனுடைய தரை பிரதேசத்திலையும் பெரிய ஒரு சுவர் கட்டப்பட்டு அந்த ஊருக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் இப்பொழுது அதற்கு அடகு சலாத்துலாம் அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள எழுபதாயிரம் முஸ்லீம்கள் அந்த ஊருக்கு செல்வார்கள் கடல் பகுதியிலே உள்ள அந்த பெரிய கோட்டை சுவர் இடிந்து தூள் சூழாக ஆக்கிவிடும் மீண்டும் இரண்டாவது முறை சூழ்வார்கள் என்று சொன்னவுடன் தரை உள்ள அந்த முழு கோட்டை சுவரும் அது இடிந்து ஆசிவிடும் அதற்கு பின்னால் அந்த ஊருக்குள்ளே சென்று அவர்கள் வெற்றி பெற்றுமத் பொருளை பங்குக் அந்த வேலையிலே தான் ஒரு சப்தம் ஒன்று வரும் ஏதோ டச்சால் வந்துவிட்டான் என்று மேலான பெரியார்களே அன்பிற்குரிய சகோ பயங்கரமான சித்தனா அனைத்து நதிமார்களும் அவனுடைய சித்தனாவிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் இறந்தவர்களை எதிர்பாட்டுவான் அவன் மலையை செய்வான் மரங்களை உண்டு பண்ண செய்வான் எத்தனையோ அற்புதங்களை உலகத்திலே செய்து காட்டுவான் உள்ளவர்கள் அவருடைய வலியிலே சிக்கிவிடுவார்கள் அதனால் தான் நபியவர்கள் கூறினார்கள் அதிகமாக சித்ராவில் இருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொண்டே என்று கூறியிருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் தலைநகரம் உமவி என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது அந்த பள்ளிவாசலுடைய கிழக்குள்ள வெள்ளை தொழுகையுடைய நேரத்தில் வந்து இறங்குவார்கள் அவர்களுடைய மூச்சு விடுவதை பதிவு செய்ய அவர்களைவிட்டால் உரைவான் என்றாலும்டாமல் பாதுகாத்துமான என்று சொல்லக்கூடியவனை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள் அதற்கு பின்னால் தான் அல்லாஹு கூடுவான் ஐசாவே என்னுடைய சில படைப்பினங்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நான் அனுப்பப் போகின்றேன் அவர்கள் வந்து பூமிக்கு சீழால் பயங்கரமான அலியாயங்களை செய்வார்கள் நீங்கள் தூர் மலைக்கு மேலே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அதற்கு அவர்களுடன் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த தூர் மலைக்கு மேலால் போய் ஒதுங்கிக் கொள்வார்கள் அதற்கு பின்னால் தான் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பினத்தை அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவரை திறக்கப்பட்டு விட்டது என்றால் திழக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கிளம்பி ஒவ்வொரு உயரமான இடத்திலிருந்து பாய்ந்து வந்து பூமியிலே குழப்பம் கொண்டே இருப்பார்கள் அந்த காலத்திலே தான் அரும் என்று சொல்லக்கூடிய பெரியோரு மிருகத்தை அல்லா சபா மலையிலே பிளக்க வைத்து அதிலிருந்து வெளியாகி மேலான பெரியார்களே அந்த கனவான்களே அவர்களே ஆனால் அந்த வேளையில் அதனை முழு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள் சுமார் நாற்பது நாற்பத்தை வருடம் உலகத்திலே வாழ்வார்கள் நீதமான ஆட்சி நியாயமான ஆட்சி ஒழுங்கியான ஆட்சி நூற்று குரூடு சரியத்துக்குட்பட்ட ார்கள் அனைத்து சுவைகளை அவர்கள் உடை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் இருந்து களிமா சொன்னவர்கள் அல்லா அல்லா என்று கூறக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் இறந்து பின்னால் உலகத்தில் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார்கள் உலகத்தில் வாழ்வதெல்லாம் அந்நியவர்கள் அல்லாதவர்கள் வாழ்ந்து கொண்ட அதற்கு பின்னால்தான் அல்லா கூறுவான் இத்திராசிலை பார்த்து நீங்க முதலாவது சூரை ஊதி விடுங்க சொல்லி மேலான பெரியார்களே அன்புக்குரிய கனவாங்களே சகோதரர்களே அல்லாஹ் கூறுகின்றான் அதை பயங்கரமான தினம் அல்லாஹ பயந்து கொள்ளுங்களுடைய நடுக்கம் மிகவும் பயங்கரமானது எவ்வளவு பயங்கரமானது என்றால் பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதை மறந்து விடுவார்கள் பயங்கரமான தண்டனை என்று அல்லா கூறிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இறந்து விடுவார்கள் அதற்கு கீழால் உள்ள அனைவர்களுக்கும் நான் மரணத்தை எழுதி வைத்து விட்டேன் என்று சொல்லி சுமக்கூடிய நான்குக்குமார்கள் விசேஷமான நான்கு மலக்குமார்களை மோச்சாக்கிவிட்டு இப்பொழுது உலகத்தில் அல்லாஹம் இருப்பான் நாற்பது வருடம் உலகத்தில் அல்லாஹ் தனிமையில் இருக்கக்கூடிய யாருடைய கையில ஆட்சி இருக்கின்றது யாருடைய கையில் அதிகாரம் இருக்கின்றது உலகத்தை ஆண்டவர்கள் எங்கே அதிகாரங்கள் எங்கே அடக்கி ஆண்டவர்கள் எங்கே பெருமி அளித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ கேட்பான் பதில் சொல்லக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹுவை பதில் கூறுவான் முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹவுக்கு தான் அதிகாரம் என்று அல்லாஹுவை பதில் சொல்லிவிட்டு நாற்பது வருஷத்துக்கு பின்னால் மீண்டும் அதற்கு சிராசியில எடுப்பாற்றி சூர் செய்வான் இரண்டாவது முறை சூர் ஊதுவார்கள் அதற்கு பின்னால்தான் மன்னரைகளில் உள்ள அதர சாதம் அலை அவர்கள் முதல் கையாமனால் வரைக்கும் வந்த அனைத்து மனிதர்களும் ஆண்களும் பெண்களும் தன்னுடைய மண்ணறைகளிலிருந்து ல்லாதவர்களாக தலைவிரி கோமாக தலை திறந்தவர்களாக காலில் செழிப்பு போடாதவர்களாக மஸ்டருடைய மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் பயங்கரமான நாள் சிறிய குழந்தையை கூட நரைக்க செய்துவிடும் அந்த அளவுக்கு பயங்கரமான நாள் இந்த உலகத்துடைய ஐம்பதனாயிரம் வருடத்திற்கு சரிசமம் அந்த ஒரே ஒரு நாள் இப்பொழுது எல்லா மனிதர்களும் அந்த மஸ்டருடைய மைதானத்தில் வந்து கூட்டப்படுவார்கள் ார்கள்ரு பாதங்களின் காரணமாக முகங்களின் ஒன்பது கோடி முப்பது லட்சம் மைல்களுக்கு மேலால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாது அந்த வேலையில் ஒரே ஒரு மைலுக்கு மேலால் சூரியனை கொண்டு வந்து நிறுத்திவிடுவான் கடலில் மனிதர்கள் மூலிகைக் கொண்டிருப்பார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய மிக பயங்கரமான தினம் அந்த தினத்தில் கேள்விகளை கேட்பான் அதற்கு பதில் சொல்லாத அகற்ற கூட முடியாது என்று முகமது அல்லா கேள்வியையும் சொல்லி சென்றுவிட்டான் உலகத்துடைய மனப்புக்கு மாற்றம் உலகத்துடைய வளக்கத்திற்கு மாற்றம் நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த பதில் சொல்லாத கால்களை கூட நகர முடியாது வாலிபத்தை எங்கு செலவழித்தீர்கள் வாழ்நாளை எந்த சம்பாதித்தீர்கள் என்ன கல்வியை கற்று அதன்படி என்ன அமல் செய்தீர்கள் என்று அமலுக்கு முறைகளை பொறுக்க முடியாமல் நதிமார்கள் ஏற்பட்ட நஷ்டமே கை என்று கூறிக்கொண்டிருப்பார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே அங்கே நாம் பதில் சொல்லாவிட்டாலும் நாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை நம்முடம் அல்ல கேள்வி கேட்பான் நம்முடைய கரங்கள் பதில் சொல்லும் நம்முடைய அவர்களுடைய கைகள் பேசும் அவர்களுடைய கால்கள் சொல்லும் நம்முடைய தோள்கள் உட்பட அல்லாஹுக்கு முன்னால் சாற்றி சொல்ல இருக்கின்றது வேளான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி ஏற்றாலும் சரி கொள்ளாவிட்டாலும் சரி அந்த மக்களுடைய மைதானத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று கூட இருக்கின்றோம் அந்த கேள்விகள் நமக்கு முன்னால் விரிக்கப்படத்தான் இருக்கின்றது நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாதகமாக அல்லது நமக்கு பாதகமாக சாட்சி சொல்லித்தான் நஷ்டமடைந்துவிடக் கூடாது ஆகிராவிலே தோல்வியை தெளிந்துவிடக் கூடாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோக்களை அதை சீராக்கிக் தான் உலகத்திற்கு அல்ல நம்மை அனுப்பி வைத்திருக்கின்றான் உலகத்துடைய தோல்வி தோல்வி உலகத்தில் நஷ்டத்திற்கு பின்னால லாபம் தோல்விக்கு பின்னால வெற்றி ஆனால் ஆசிராவில் தோல்வி அடைந்துவிட்டால் நிரந்தரமான தோல்வி ஈடு செய்ய முடியாத தோல்வி ஈடு செய்ய முடியாத நஷ்டம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய தகவல்களே எனவே நாம் ஆசிரா வெற்றி பெற வேண்டும் நம்முடைய வலது நம்முடைய பட்டுரைகள் கொடுக்கப்பட வேண்டும் நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாதகமாக காட்டி சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் நம்முடைய தொழில் நம்முடைய வியாபாரம் மனைவி மக்களுடன் மட்டும் நம்முடைய நேர காலத்தை கழிக்காமல் அல்லாம் நம்முடைய அனைத்து வணக்கங்களை கொடுக்கல் வாங்கல வியாபாரங்களை நடவடிக்கைகளை பழக்க வணக்கங்கள் ஆக்கிக் என்றால் துணியாவிலேயும் அல்லா சந்தோஷமான வாழ்வை தந்து விடுவான் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய துவக்கத்துடைய பாக்கியங்களை நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய தனவான்களே சகோர்களே எனவே உலகத்துடைய வாழ்க்கையை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பெரிய ஒரு கொள்ளை பொருளாக நினைத்து அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நபியவர்கள் பிரகாரம் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல உறவினர்கள் உலகத்தில் அனைத்து முறைப்படி வாழ்வதற்கு முழுமையாக பின்பற்றி நடக்க தோசிச் சேவாயாக ஒவ்வொரு சொன்னத்தையும் அலுவலுவாக பின்பற்றி நடக்குவதற்கு வெற்றி ஜம் பெற்றவர்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களின் சேர்த்தல் வாயாக நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜல்லத்தில் சோழக்கத்துடையாக ஆமேன் ஆமேன் ஆலமீன்